ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம மாதேமா வபேத்தீ பிரீத்தமனஸ் தேமிதம் பிரபிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை ஆஸ்வாசம் பண்றதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இந்த விஸ்வரூபத்தோட மகிமை நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது இது ரொம்ப பாகியம் இருந்தால் தான் கிடைக்கும்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னார் இப்ப சொல்லுகிறார் தே வியதா மாபூத் உனக்கு வியதா வியதான்னா பயம் நடுக்கம் வேண்டாம்ப்பா விமூடபாவகாச்ச மாபூத் அதாவது அப்படியே சிந்திக்க முடியாமல் எண்ணங்கள்லாம் ஸ்தம்பித்து போகிறது விமூட பாவகா எதையும் பகுத்தறிய முடியாத ஒரு ஒரு மனநிலை மனம் மிகவும் துன்பத்தினால அச்சத்தினால கலங்கி போயிருக்கிற நிலை உன்னுடைய உள்ளத்தில் கலக்கம் வேண்டாம் நடுக்கம் வேண்டாம் உடம்பிலே நடுக்கம் வேண்டாம் உள்ளத்திலே அச்சமோ கலக்கமோ எதுவும் வேண்டாம் உனக்கு அதெல்லாம் இருக்க வேண்டாம் எதனால மம ஈதருக்கு இதம் கோரம் ரூபம் திருஷ்டுவா என்னுடைய இந்த இத்தகைய கோரமான ரூபத்தை திருஷ்டுவா பார்த்து உனக்கு அச்சமோ நடுக்கமோ கலக்கமோ எதுவும் தேவையில்லை தொம் புனக நீ மீண்டும் தொம்ன நீ மீண்டும் வியப்பேதீஹி அச்சமற்றவனாக அதாவது பயமெல்லாம் போனவனாக பிரீத்தமனாக பிரீத்தமனாகு சொன்னால் சந்தோஷம் நிறைந்த மனசோட அன்பு பொங்கும் மனசோட பக்தி நிறைந்த மனசோட ததேவ மே ரூபம் இதம் பிரபிய அப்போ நீ பார்த்த அதே ரூபம் அதாவது விஷ்ணு ரூபம் இரண்டு கைகளை உடைய ஹஸ்தத்வயத்தை உடைய கிருஷ்ண ரூபத்திலிருந்து விஷ்ணு ரூபத்தை காட்டிட்டு தான் விஸ்வரூபம் காட்டினார் ஆகையினால அதே ரூபத்தை இந்த ரூபத்தை இந்தன்னு சொல்கிற ரூபம் மாறியாச்சு அதே அதேன்னா முதல்ல விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னால் ஆச்சரிய ரூபமான விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னால் விஷ்ணு ரூபம் காட்டப்பட்டது அந்த ரூபத்தை பிரபஷ்ய நன்றாக பார்ப்பாயாக உனக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜுனன் கேட்டான் இல்லையா அந்த தேனைவரூபேண சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தர்த்தேன்னு நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் பிரார்த்தனை பண்ணினான் அதே மாதிரி கிரீட்ட மக்கரகுண்டல ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப வனமாலா பீதாம்பராதி சம்சோபிதமான இப்போ இருக்கக்கூடிய இந்த காட்சி அளிக்கக்கூடிய இந்த ரூபத்தை நன்றாக பார்ப்பாயாக அப்படின்னு அனுகிரகம் செய்து அந்த ரூபத்தை காட்டுகிறார் இதை சஞ்சயர் வர்ணிக்க போறார் அடுத்த ஸ்லோகத்தில் ஐம்பதாவது ஸ்லோகத்தில் சஞ்சயர் இதணிச்சு சொல்ல போறார் நாளைக்கு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய